பிறகு அடுத்த வரிசையை முழுமைப்படுத்துங்கள் குறைவு எதுவும் இருப்பின் அது கடைசி வரிசையில் இருக்கட்டும் என்று அணிகளில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ ஆறு ஏழு ஒன்று